வீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக விற்கக்கூட்டை அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி கோவில் தொண்டர்களே புதன்கிழமை தோறும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளை ஸ்ரீ சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் திருமதி கே லட்சுமிபாய் அம்மையர் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் முப்பத்தி ரெண்டு இது ஒரு முக்கியமான ஸ்லோகம் எப்படின்னா இதுக்கு முன்னாலே ஸ்லோகம் இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஸ்லோகம் கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா இருபத்தி ஆறோ இருபத்தி ஏழோ அது மாதிரி இந்த ஸ்லோகமும் கண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய ஸ்லோகமாக பெரியே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கே தெரியும் அம்ப பிரசபம் அபனுதன்ன அசுலேஷாம் அனுகாரி அபனீத்த அருணருச்சி அச்சிராத் அஸ்தோஷ அனுஷங்க தாத்தா திருஷ்டி பிரசன்னாம் திரிபுவன இதுல என்ன சொல்ற மனுஷனுடைய கண் நோயையும் சூரியன் காலையில உதிக்கிற போது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு நிறத்தையும் ஒத்து சொல்றாரணமா உங்களுக்கு வந்து வச்சுக்கங்க கண் எப்படி இருக்கும் செவந்திரம் அரிக்கிறது ரொம்ப போட்டு தேய்ச்சிங்கன்னா கண் செவந்திரம் நீர் வடியும் அரிப்பு உறுத்தல் இருக்கும் பார்வை தெளிவா தெரியாது இது மாதிரி காலை பொழுதுல வானத்திலே அருணோதயமானது சிகப்பா இருக்கு வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமா இல்ல பனி நீர் வடியுது இப்ப கொஞ்ச நேரம் ஆன உடனே இந்த சூரியன் வந்து ஹரிசோனை விட்டு மேல போன உடனே இந்த சிகப்பு நிறம் மறைஞ்சிருது வெண்மை ஆயிடுது பனி நீர் மறைஞ்சிருது வெளிச்சம் படிச்சுன்னு தெரியுது அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கண் செந்நிறம் கண்ணில் நீர்வெடிதல் துலக்கமாக புலப்படாமை இந்த மூன்று விஷயங்கள் ஆகாயத்தில் எப்படி இருக்கு அதிகாலையில் அருணோதயம் சிகப்பா இருக்கு வெளிச்சமோடு பிரகாசமா இல்லை இன்னும் பனி நீர் கொட்டுது இந்த மூன்றும் இந்த மூன்றும் ஒப்பு நோக்கப்படுகிறது சூரியன் மேல எழுந்தவுடனே அது நீங்கிவிடுகிறது அதுபோல இந்த சூரியனுடைய உதயத்தினாலே உங்களுடைய கண் நோயெல்லாம் நீங்கிட்ட அப்படின்னு சொல் அருமையான ஒரு ஒப்புல் மீதி இல்லாமல் அர்த்தம் எத மீதி இல்லாமல் நைஷம் அம்பக நிசி என்ற சொல்லிருந்து நைஷம் வருகிறது நடுநிசி சொல்றோம் இல்லையா நம்ம எரியாமலே நம்ம மொழியில வட சொற்களை பல சொற்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நடு நிசியில் வந்தான் பேய் மாதிரி வந்தான் அப்படின்னு சொல்றோம்ல அப்போ நிசி என்றால் இரவு நிர்த்தோம் நிசியிலே தோன்றுவது நைஷம் எது அம்பக தண்ணீர் ராத்திரியில நிலவின் குளிர்ச்சியினாலே உங்களுக்கு எல்லா தாவரத்திலையும் பனி நீர் தெரியுது மேகம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது சில சமயத்தில் மழை பெய்துன்னு சந்தேகப்படுற மாதிரி பனி கொட்டுது அதத்தான் நைஷம் அம்பகங்கிற இரவிலே தோன்றக்கூடிய அந்த பனியை நிச்சேஷம் மீதியே இல்லாமல் என்ன பண்றான் விரட்டுறான் சூரியன் பிரசபம் பிரசவம் வேகமாக சூரியன் இப்பதான் லேச அரைக்கால் வட்டம் வெளியே தெரிஞ்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு திரும்பி பாத்தீங்கன்னா கால் அப்புறம் அந்த திரும்பிட்டு பாத்தீங்கன்னா அறவட்டம் கொஞ்ச நேரத்துக்குள்ள முழு வெளியே வந்துருது என்ன வேகமா வருது காலை பொழுது அதுதான் வந்து பிரசபம்ங்கிற காலையில ஒரு அஞ்சரை மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள ஏற்படக்கூடிய இயற்கையின் மாற்றங்களை பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் ரொம்ப வேகமாக இருக்கும் மொட்டா இருக்கிறதெல்லாம் மலர்ந்துருது சில மரத்தினுடைய இலைகள்லாம் தூங்கி இருக்கும் அதெல்லாம் விரிஞ்சிருது பறவைகள் பறக்க தொடங்குகின்றன விலங்குகள் நடக்க தொடங்குகின்றன மனிதர்கள் தொழிலுக்கு செல்லுகிறார்கள் எல்லாம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் நடந்துருது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பனி நீர் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு அது இப்போ காணாம் சுண்டி போச்சு அதுதான் பிரசபம் சொல்லும் போது அவன் ரதத்தின் மீது வருகிறான் ரொம்ப வேகமா வருகிறான் இங்கிருந்து அன்றாடம் எழுதலும் விழுதலும் கரெக்டா செய்தான் அத ரொம்ப வேகமா செய்யறான் அந்த சுறுசுறுப்ப சொல்றாரு பிரசபம் அப்படின்னு இந்த எறும்புகளை பத்தி சொல்லுவாங்க எறும்புகளுக்கு தூக்கமே இல்லையா எறும்புகள் ராத்திரில தூங்குறது இல்ல எல்லா பிராணிகளும் தூங்கும் முதல கூட கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தூங்கும் சில பறவைகள் ஒரு கண்ணை திறந்து வச்சுட்டு தூங்கும் ஆனா எறும்புக்கு மட்டும் தூக்கமே இல்லை ஆண்டவனுடைய படைப்புல அதனாலதான் சிற்றெரும்பார்த்து சுறுசுறுப்பை கத்துக்க அப்படின்னு சொன்ன என்னால அந்த எறும்பு மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா பிரசவம் வேகமாக அப்புதன்னு அபணுதன்னு நீக்கி எதை நீக்கி அந்த நைஷம் அம்பக இரவினுடைய பணியை நீக்கி அந்த பனி எப்படி இருக்குதான் அசுருலேஷ அசுருலேஷம் கண்ணீர் அசுருனா கண்ணீர் கண்ணீர் போல அணுகாரி அதை ஒத்திருக்க கூடிய பணியை நீக்குதான் அதாவது கண்ணுல வந்து நீர் வடிதல் ஒரு வியாதி வந்துருது வச்சுக்கோங்க நீங்க எங்க போனாலும் பப்ளிக் பிளேஸுக்கு போனா கூட கொஞ்சம் பஞ்சு எடுத்துட்டு போகணும் பேசிக்கிட்டு இருக்கிற போதே ஒத்தி ஒத்தி எடுத்துக்க வேண்டியிருக்கோம் அப்படி வியாதிஸ்தரம் எனக்கு தெரியும் நீங்க அப்பப்ப துடைக்கலன்னா எதிரவங்க கிட்ட பேச்சிக்கிட்டு இருக்கிறவன் தன் பத்தி வித்தியாசமா நினைச்சுக்குவோம் நம்ம பேச்சு அவருடைய நெஞ்சு உருக்கீரிச்சு போல் இருக்கு அப்படி கண்ணீரா கொட்டுறாரு அப்படின்னு நினைச்சுக்குவோம் அதெல்லாம் கிடையாது இவருக்கு வியாதி அது பார்ப்போம் நான் பேர் சொல்ல விரும்பலை இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பிரபலமான சில பேச்சாளர்களுக்கு அந்த வியாதி இருக்கு அவங்க பட்டிமண்டத்துக்கு போனாங்கன்னா இவ்வளோ பஞ்சோட உக்காந்துருப்பாங்க மேஜில கூட ஊழல் துறைச்சிக்கிட்டே இருப்பாங்க கண்ணில் நீர்வடிதல் இங்கே அதை சொல்றாரு இப்ப கண் நோயின்னு பார்க்கும்போது கண்ணில் நீர்வடிதல் ஆகாயம்னு பார்க்கற போது பனி நீர் சொட்டுது அதனால வந்து அசுருலேஷ அணுகாரீனர் கண்ணீரை ஒத்து இருக்கக்கூடிய இந்த கண்ணீர் நீர்வடிதல் எல்லாருக்குமே வரும் யாருக்கு எப்படின்னா உடம்புல ஜீவசக்தி எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்கள் பாதிக்கப்படுது கேட்ராக்ட் ஒண்ணு சொல்றாங்கல்ல அது எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க வெள்ளெழுத்து எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க உடம்புல பரிபூர்ணமாய் பொங்கி பூரிக்கும் அந்த ஜீவ ஜீவ ஜீவசக்தியானது குறைஞ்சு போன உடனே தேவையில்லாத விஷயம் எல்லாம் உடம்புல உருவாகுது பார்வை மங்குது உங்களுக்கு மேல ஒரு ஜப்பு வளருது அந்த ஜப்புங்கிறது வேற ஒண்ணும் இல்லை மேக நீர் வந்து உறைந்து அது கண்ணுக்கு வரக்கூடிய கிட்ட பார்வையோ தூர பார்வையோ மேக நீர்னால் ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க அந்த மேக நீர் வந்து அன்றாடம் உங்களுக்கு பித்தத்தை நீங்கள் சாந்தி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அக்யூமிலேட் ஆகாது இப்போ டெய்லி நம்ம வாழ்க்கையில உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரியங்கள் செய்துகிட்டே இருக்கிறோம் பகலில் தூங்குறோம் ராத்திரி கண்ணு முழிக்கிறோம் அதிகமான வெளிச்சத்தை பார்க்குறோம் ரொம்ப சிந்திக்கிறோம் கவலைப்படுறோம் டென்ஷன் அடையிறோம் இந்த டீசல் புகையை சுவாசிக்கிறோம் இது எல்லாமே உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உஷ்ணம் அதிகமாகிற போது அது பித்தமா மாறுது பித்தம் அதிகமாகிற போது மேகநீர் ஆகுது அதனால நீங்கள் டெய்லி அதை சாந்தி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் எண்ணெய் ஸ்நானம் பண்ணணும் டெய்லி தலைக்கு எண்ணெய் வைக்கணும் வெறும் தேங்காய் நேரம் வைக்கணும் முடிஞ்சா அதுல வந்து செம்பருத்தியோ அல்லது வந்து கிளநல்லியோ சில மூலிகை கலந்து தேய்க்கணும் அப்படி பகல்ல மோர் குடிக்கணும் இரவில பால் குடிக்கணும் உஷ்ணத்தை தூண்டக்கூடிய ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது இப்படியே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு கண்கள் நோய்வாய்ப்படுவதில்லை இல்லைன்னா எல்லாருக்கும் உண்டு கண்ணில் நீர் வடிகள்ங்கிறது இன்னைக்கு நமக்கு வடியாமல் இருக்கலாம் நாளைக்கே பகவான் நினைச்சானா வந்துடும் ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க எதை பத்தியும் பெருமை பேசிக்காதேன்னு எனக்கு வந்து சக்கர வியாதி இல்லைங்க எனக்கு அந்த வியாதி இல்லைன்னு சும்மா சொல்லிட்டே நீங்க வச்சுங்களேன் வந்துடும் கரெக்டாக அதே மாதிரி எனக்கு ராத்திர கனவுலாம் வர்றதில்ல படுத்தா விடிய காலம் என்ன எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்துடும் எனக்கு அம்ம போட்டதே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்துடும் எங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்ததே இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துடும் சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா அது இருந்தாலும் நடக்குதுன்னா அதை சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு ஆணவம் இருக்கு உங்களை பற்றி ஒயர்வாக நான் ரொம்ப ஒழுங்கான மனுஷனா இருக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எங்கள் வீட்டுக்கு பாம்பு வருமா எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா போடுமா எனக்கு நோய் வருமா அப்படின்னு ஆனவமா பேசிக்கிற போது நவகிரகங்கள் பார்க்கின்றன இவனை ஒரு தட்டு தட்டுனா தேவைய அப்படின்னுட்டு எது வரலையுன்னு நினைச்சு பெருமைப்படுறாங்கன்னா பண்ணிருமான் அதனால ஆனவ அமெரிக்காவிலாம் ஊனமுற்றோரை ஊனமுற்றோர்னு சொல்றதில்லை இப்போ பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊனமுற்றோர்னு ஐயிருக்கான் நாம அதை படிச்சு வருத்தப்படுறது இல்லை ஆனா ஊனமுற்றோர் படிச்சுட்டு எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா நமக்கு குத்திருக்காம பாரு முத்திரை பேரு ஊனமுற்றோர் அப்படின்னு அதனால அமெரிக்காவில வந்து பிசிக்கலி ஹேண்டிகாப்னு சொல்லக்கூடாது யாரையும் கையில் காலில்லை மூக்கு இல்லை கண்ணு இல்லைன்னு சொன்னால் பிசிக்கலி ஹேண்டிகேப்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும்னா பிசிக்கலி சேலஞ்சு அதாவது உடல் ரீதியாக சவால் விடப்பட்டவர்கள் வாழ்க்கையில சவால் விடப்பட்டவர்கள் நாம் ரெண்டு கால் இருக்கிறனால வேகமாக நடக்கிறோம் அவங்களுக்கு ஒரு கால்தான் இருக்குது அப்போ நடக்கிறதே சவால் தான் அதனால ஹீஇஸ் அ பிசிக்கலி சேலஞ்சு மேன் அப்படிமா உடல் ரீதியாக சவால் விடப்பட்டவன் அவன் அது ஒரு ஊக்கம் தானே நாங்க சவால சந்திக்கிறோம் சவால சமாளிக்கிறோம் இந்த கண்ணில் நீர்வடிதல் என்ற ரோகத்தை இந்த கண்ணில் நீர்வடிதல் கண் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி வந்தாலும் வரும் தூசி விழுந்தாலும் வரும் மெட்ராசை வந்தாலும் வரும் அரிப்பு வந்தாலும் வரும் பார்வங்கினாலும் வரும் கேட்ராக்ட் வந்தாலும் வரும் எந்த வியாதி வந்தாலும் கண் வந்து உடனடியாக அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி காட்டும்னா கண்ணீரை சுரந்து அந்த நீரினுடைய சுரப்பினாலே ஒரு குளிர்ச்சியை உண்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணி நீர் வடியும் கண்ணீர் நீர் வடிதலுங்கிறது எல்லா வியாதிகளுக்கும் ஒரு வெளிப்பாடு அப்ப அது அந்த ஒரு பாயிண்ட் சொன்னோன்னே எல்லா வியாதியும் சொன்னதாயிடுது ஸ்தோக்க அப்படின்னா மெல்ல மெல்லன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இந்த கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அளவியினால் சொல்ல முடியாததை கொஞ்சம்னு சொல்லுவாங்க மெல்ல அப்படிங்கறத அளவையினால் சொல்ல முடியாததை மெல்லன்னு சொல்லுவான் இப்ப அவர் மெல்ல நடந்து போய்கிட்டு இருந்தாருன்னு எப்ப சொல்லுவோம் அவர் எத்தனை மைய கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியலேங்கிற போது மெல்ல போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காருக்கும் அப்படிதான் சொல்றது பஸ்ஸுக்கும் அப்படிதான் சொல்றது கரெக்டா நமக்கு அளவு தெரியுமான்னா அதை சொல்லிடலாம் இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல அது போச்சு அல்லது இத்தனைபடி அரிசி அவரு கொடுத்தாரு அப்படின்னுங்கிற சொல்லு அளவு குறியீடு இல்லாத ஒரு சிறு அளவை குறிக்கக்கூடியது ஸ்தோக்க மெல்லன்னு இப்ப டேபிள் சொல்றோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் தினமும் தேன் சாப்பிடுங்கள் அப்படின்னா டேபிள் ஸ்பூனுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வச்சுருக்காங்க பசங்க என்ன சொல்கிறாங்க டேபிள் இருக்கிற ஸ்பூன்லாம் டேபிள் ஸ்பூன் தான் சாம்பார் ஊத்துற குளிக்கரண்டி இருக்குல்ல அதுவும் டேபிளில் தான் இருக்கு எங்கள் வீட்டில் அதுவும் டேபிள் ஸ்பூன் தான் அல்லடா முள்ளுடா ஊத்துரா வாயில் அப்படின்னு சொல்லி அவம்பாட்டுக்கு தேனை குடிச்சானே அதுக்குதான் மேல்நாட்டில் அறிஞர்கள் சொன்னார்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் என்பது என்ன அப்படின்னா நூற்றி துளி ஒரு துளிங்கிறது என்னன்னா தண்ணீரை கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா விழும் அளவுன்னு நுண்டு விழாத அளவுன்னு நோண்டு தண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா அப்படியே விழும் விழாம விழும் அது துளி அல்ல எப்ப தானே விழுதோ அது துளி அந்த மாதிரி தானே விழக்கூடிய துளி நூத்தி சேர்ந்தால் அது ஒரு மேசைக்கரண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இந்த பெரடால் டானிக்கு வந்து டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடுங்கன்னு சொன்னா நூத்தி இருபது துளி சாப்பிடுங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி அழகையால் சொல்ல முடியாத விஷயங்களை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்தோக்க ஸ்தோக்க அபனீத அபனீதான நீக்கப்பட்ட அருணருச்சி அருணன்ன சூரியனுடைய சாரதிக்கு பேர் அருணன் தேரோட்டி அவனுக்கு இடுப்பு கீழே உறுப்புகள் இல்லை அதனால அவன் தேரோட்டியா உக்காந்துருக்கிறான் அவன் விடும் வெளிச்சமானது செந்நிறமாயிருக்கும் காலையில நீங்க பார்க்கக்கூடிய முதல் ஒளி சூரிய ஒளி இல்லை அது வந்து அருணோதயம்னு பேரு அதாவது அருணனுடைய ஒளி இளஞ்சிவப்ப இருக்கும் அந்த இளஞ்சிவப்பு <laughs> அருண ருச்சி ருச்சி என்பது கதிர்கள் அருணனுடைய சிவப்பு கதிர்களை என்ன பண்றாரு அபனீகத்தை நீக்குகிறார் எப்படி நீக்குகிறார் ஸ்தோக்க ஸ்தோக்க இப்ப ஏன் சிவப்புனு சொல்ல கண்ணுல வியாதி வந்துட்டா கண்ணு முதல்ல செவந்துருது அந்த கண்ணினுடைய சிவப்ப இந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கட்டும் அப்ப கண் நோயை நீக்கட்டுங்கிறதுக்கும் அர்த்தமாய் போச்சு காலையில தெரியக்கூடிய செந்நிற ஒளி அருணோதய ஒளியையும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் நீக்கி அவர் சிவப்பு நிறம் மறைஞ்சு முழுக்க முழுக்க வெண்ணிறம்தான் தெரியுது அச்சிராத்து அச்சிராத்துன்ன உடனே இமீடியட்லி அர்த்தம் அஸ்தோஷ அனுஷங்க அஸ்தோஷ அனுஷங்க அனுஷங்க என்பது உடன் இருத்தல் அப்படின்னு அர்த்தம் என்ன உடன் இருத்தல் குற்றமானது உடன் இருக்கிறது என்ன குற்றம் ரெண்டு அர்த்தம் இந்த காலை சந்திக்கும் மாலை சந்திக்கும் தோஷம்னு ஒரு பேர் உண்டு அது காலை சந்தினா இரவும் காலையும் சந்திக்கிற நேரம் பகலும் அனுஷங்கம் என்றால் உடன் உரைதல் அர்த்தம் ரொம்ப நெருங்கி இருக்கிறதுக்கு அனுஷங்கம்னு பேர் இப்போ இந்த பேப்பர் வந்து இந்த டேபிள் மேல வச்சிருக்கேன் இந்த பேப்பருடைய முழு ஏரியாவும் இந்த டேபிள்ல படுது இதுக்கு பேர் அனுஷங்கம்னு சொல்றது அப்படி இல்லாம நான் இப்படி தூக்கி வச்சிருக்கிறேன் இதுக்கு அதுக்கு லேசா இடைவெளி இருக்குது அப்படின்னா அதுக்கு அனுஷங்கம்னு சொல்றதில்ல அனுஷங்கம்னா நல்லா படிஞ்சு உன்னோட நெருங்கி இருந்தா அதுக்கு அனுஷங்கம்னு பே இப்ப என்னடான்னா காலையில இரவும் காலை பொழுதும் அனுஷங்கமா இருக்கு அது விலகுது எப்ப விலகுது சூரியன் உயரமா போக போக போக அது விலகுது ரெண்டாவது தோஷம் என்ன மாலையில பகலும் இரவும் நெருங்குது அது ரெண்டாவது தோஷம் இப்ப இவர் காலை தோஷத்தை பத்தி தான் பேசுறாரு சூரியன் அதிகமா உதிக்க உதிக்க அந்த இருட்டுக்கும் பகலுக்கும் உள்ள உறவு நீங்கி போகிறது இப்ப கண்ணுக்கு இது எப்படி பொறுத்தோம் அப்படின்னா தோஷம் என்றால் குற்றம் அனுஷங்கம் என்றால் உடனுரையும் எதன் உடனுரையும் கண்ணோடு உடனுரையக்கூடிய தோஷங்கள் அஸ்த அஸ்தா அஸ்தமனம் மறைதல் இப்போ ஜாதகத்துல சூரியனுக்கு பக்கத்துல புதன் ரொம்ப நெருங்கி வந்துகிட்டா அதுக்கு பேர் அஸ்தாங்கம் சொல்லுவோம் அஸ்தாங்கம்னா புதனுக்கு பவர் போயிடுச்சுன்னு அர்த்தம் சூரியனோடு போய் அஸ்தமனம் ஆயிடுச்சு கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்பதான் வந்து புத ஆதித்ய யோகம் என்று சொல்லுவார்கள் அஸ்தம் என்றால் மறைதல் எது மறைதல் காலையிலே காலை பொழுதும் இரவும் ஒன்றோடொன்று நெருங்கி இருக்கக்கூடிய தோஷம் மறைதல் அது காலை பொழுதுக்கு அர்த்தம் கண் நோய்க்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சொன்னா கண்ணில் இருக்கக்கூடிய கண் உறுத்தல் இப்ப கண்ணுல வந்து சில சமயத்துல தூசி இல்லாம இருக்கிற போதே தூசி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அதை கசிக்கிட்டே இருப்போம் அதை ஆக்சுவலா தூசி இல்லை என்னடான்னா கண்ணுக்குள்ளே மயிரலை போன்ற சில நரம்புகள் இருக்கின்றன அந்த நரம்புகள் சில சமயத்துல வீங்கி பொடைத்துக்கொள்ளும் சின்னதா அப்ப நமக்கு ஒரு உருத்தல் இருக்கும் ஏதோ ஒரு டஸ்ட் இருக்கு டஸ்ட் இருக்கு தேய்ச்சிக்கிட்டே இருப்போம் அதை தேய்க்க தேக்க கண்ணு சமந்துப்போம் இந்த கண் உருத்தலானது அஸ்த நீங்குகிறது நீங்கட்டும் அப்படின்ற குறிப்பா இந்த ரசாயன உரங்கள் போட்ட உணவுகளை அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு கண் நோய் அதிகமாகதான் இப்போ ஒரு மருத்துவ அறிக்கை என்ன சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் அனைவருக்குமே ஆன்டிபயாட்டிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிட்டது ஏன்னா ஆயிரத்தி வரைக்கும் ரசாயன உரங்கள் இந்தியாவிலே பிரபலமாகவில்லை அதுக்கு அப்புறம்தான் வந்து இந்த யூரியா பொட்டாசியா அது போடுங்க இது போடுங்கன்னு சொல்லி சொல்லி சாப்பிடுற சாதம் பருப்பு எல்லாத்துலேயும் அந்த ரசாயன உரம் கலந்து அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுடைய உடம்புலேயே தாய்ப்பால் மூலமாக அது வந்து விட்டதுன்னு சொல்றான் இப்ப என்ன சரி நிலைமை மனுஷன் ரொம்ப உணர்ந்துட்டான் இப்ப அமெரிக்காவில தான் எப்படின்னா காய்கறி மார்க்கெட்டுக்கு போனா ரசாயன உரம் விட்டு வளர்க்கப்பட்ட காய்கறின்னு ஒரு ஹால் இருக்கு ரசாயன உரம் இல்லாமல் உரமிடப்பட்டு வளர்க்கப்பட்ட காய்கறின்னு ஒரு ஹால் இருக்கு என்னடா விலைவாசினா ரசாயன உரமிட்டு வளர்க்கப்பட்ட கேரட் அப்படின்னா அது ஒரு டாலர் ஆனா இன்னைக்கு ரசாயன உரம் இல்லாமல் தொழு உரம் பசுந்தாள் போட்டதுன்னா அரை டாலர் சாரி ரெண்டு டாலர் அதிகமான வேலை கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இயற்கை உரம் விட்டு வளர்க்கறதுங்கிறது வசதி வாய்ப்பு கருதப்படுகிறது ரசாயன உரம் விட்டு வளர்த்ததுங்கிறது மொட்டமா கருதப்படுது அதனால மக்கள் என்ன பண்றாங்க காசு கூட போனா பரவாயில்ல மாட்டுச்சாணம் விட்டு வளர்க்கப்பட்ட தாவரம் தான் நமக்கு வேணும் இதை செயற்கை உரம் வேண்டாம் என்று ஒதுங்குகிறார்களா அதனால இப்போ இந்த நைன்டீன் பிப்டி டூக்கு பிறந்த குழந்தை பிறகு பிறந்த குழந்தைகள்ல பெரும்பாலானோர் கண்ணாடி போட்டிருக்கிறார்கள் கண்ணோய் வந்து விட்டது காரணம் இதுதான் அப்படின்னு இப்ப அமெரிக்காவிலிருந்து அறிக்கை அவன் தான் வந்து லபோ லபோ லபோன்னு கத்தனாம் யூரியா போடு பொட்டாஷ் போடு அத்தை போடு இத்த போடுன்னா இப்ப அவன் என்ன சொல்றான் போடாதே போடாதே போடாதேன்றான் இந்த மாதிரி கண் நோய்கள் எல்லாம் இன்ஃபெக்ஷனால நமக்கு ஏற்படுது இதெல்லாம் உங்களுக்கு நீங்கட்டும் அப்படிங்கிறேன் அப்போ அஸ்தோஷ அனுஷங்கிம் பிரசன்னாம் தாத்தா கொடையாளி என்ன கொடையாளினா பிரசன்னம் அப்படின்னா மிக தெளிவான திருஷ்டிம்னா பார்வை இதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்னு காலை காட்சி உங்களுக்கு தெளிவா தெரியட்டும் தெரிகிறது ரெண்டு கண்ணு வந்து உங்களுக்கு மிக தெளிவா தெரியட்டும் ரெண்டுக்கும் இது வரும் தாத்தானா கொடுக்கிறவன் திருஷ்டினா ரெண்டு அர்த்தம் ஒண்ணு காலை காட்சி ரெண்டு கண் பார்வை பிரசன்னாட்சிக்கு நிறுத்தம் இது கண்ணுக்கு வந்து தெளிவாக நிறுத்தம் அது என்ன காரணம் அப்படின்னு சொன்ன கண்ணினுடைய பார்வை பழிச்சுன்னு இருக்கிறவனுக்கு தான் வாழ்க்கையினுடைய பல சுகபோகங்களை அனுபவிக்க முடியுது திருமகள் கடாட்சத்துல ஒண்ணு என்ன சொல்லிருக்கேன்னா கண்ணோய் நீக்கத்துக்குன்னு ஒரு மந்திரம் சொல்லிருக்காங்க நேத்திரலட்சுமி சொல்லி நேத்திரலட்சுமி மந்திரம் சொல்றாங்க இது வந்து என்னன்னா புதுசா நம்ம கேட்காத லட்சுமியா இருக்குது அஷ்டலட்சுமி தானே நம்ம கேட்டிருக்கோம் புதுசா நேத்திரலட்சுமி ஆத்திரலட்சுமி நினைக்கலாம் இப்போ சமீபத்துல ஒரு நபர் கல்கிலேன்னு நினைக்கிற ஒரு பத்திரிகையில ஒரு பழைய ஏட்டுச்சுவடி எடுத்து அனுப்பிச்சிருக்கு அந்த ஏட்டுச்சுவடியில மகாலட்சுமிக்கு விசேஷமாக எட்டு லட்சுமி மட்டும் இல்லை எத்தனையோ லட்சுமி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதி அனுப்பியிருக்கு அதுல உங்களுக்கு தெரிஞ்ச சில பேர்களெல்லாம் விட்டுட்டு தெரியாத பேரை மட்டும் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதாவது திருமகளுடைய கடாட்ச நமக்கு என்னென்ன விஷயத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த ஸ்தோத்திரத்துல சொல்லி இருக்குது அப்படின்னு இப்ப உதாரணமா தனலட்சுமின்னா பணம் கொடுக்குற லட்சுமி தானிய லட்சுமினா அரிசி கொடுக்குற லட்சுமி அது மாதிரி மற்றமற்ற வரங்கள் கொடுக்கக்கூடிய லட்சுமிக்கு எப்படியெல்லாம் பெயர் எட்டிருக்கிறார்கள்னு பாருங்க சுத்த லட்சுமி அதாவது தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாருக்கும் வர்றது இல்லை சிலருக்கு தான் உண்மையிலேயே தூய்மையில நாட்டம் இருக்கு பலர் உலகத்துக்கு பயந்து தான் தூய்மையா இருக்கிறாங்க இப்ப வந்து மூக்கை தொடச்சிடுறாங்க லேசா ஒட்டிடுது ஐயோ அறுவர் படைஞ்சு உடனடியா பைப்பை தேடி போய் கை கழுவுற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு அவங்க வந்து இயற்கையிலேயே தூய்மையில நாட்டம் உள்ளவங்க அப்படி தொடச்ச உடனே அக்கம் பக்கம் பாக்குறாங்க யாராவது நம்மளை கவனிச்சிருக்கிறாங்களா கவனிக்கல அப்படின்னு தெரிஞ்சா அப்படி வேட்டையிலேயே துடைச்சிட்டு அவங்க பாட இது என்னன்னா சமுதாயத்துக்கு பயந்து சுத்தமா இருக்கிறவங்க அப்போ சுத்த லட்சுமிங்கிறவுடைய கடாட்சம் இருந்தா தான் உங்களுக்கு இயற்கையிலேயே தூய்மையில நாட்டம் வரும் சுத்தம் சோறு போடும் அப்புறம் புத்தி லட்சுமி இன்டலெக்ட் அறிவு நல்லா வளர்றதுக்கு அப்புறம் வரலட்சுமி என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடியவள் சௌபாகிய லட்சுமி குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடியவள் சௌபாகிய லட்சுமி அப்புறம் வச்சோலட்சுமி வச்சோம்னா பேச்சு சுத்தமாக வரணும் அழுத்தம் திருத்தமா என்ன பாஷையா இருந்தாலும் சரி அப்படியே சுத்தமா வரணும் ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு பேட்டியில சொன்னார் எனக்கு தாய்மொழி தமிழ் இல்ல தெலுங்கு தான் நான் தமிழ் பாட்டு எவ்வளவோ பாடியிருக்கிறேன் ஆனா ஒரு பாட்டுல கூட நான் தமிழ தப்பா உச்சரிச்சதாக யாரும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல ஏன்னா அதுக்கு நான் சிரத்தெடுத்து தமிழ் உச்சரிப்பு எப்படி வரணுங்கிறத கத்துக்கிட்டு நான் அந்த மாதிரி பாடுறேன் அப்படின்னு சொல்லி அத ஒரு குறிப்பா சொல்லியிருந்த அது உண்மைதான் இன்னொரு பாஷைய படிச்சுக்கிறது பெருசு அந்த பாஷையை அந்த பாஷக்கார மாதிரி பேசி காட்டணும் அதுலதான் சிறப்பு இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஓ போட்டதுக்கெல்லாம் ஓனே உச்சரிச்சிருவாங்க இப்போ ஓ எஃப்எஃப் ஐசின்னு இருக்குதுன்னா ஆபீஸ்ன்னு சொல்றது இல்லை ஓபிஸ் அப்படின்னு ஓயில் அப்படிம்பாங்க ஓட்டோமேட்டிக்கலி அப்படிம்பாங்க இப்படி எல்லாம் அந்த பாஷையை அவங்க சிரிக்கிறாங்க அப்படி இல்லாம அந்தந்த பாஷக்காரங்க எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி சொல்லணுங்கிறது இருக்கு பாருங்க அது வாக்கு சுத்தம் அதுமி காவ்யலட்சுமி காவியலட்சுமி நூல் எழுதுறாங்க நூல் எழுதுறவங்களுக்கு எல்லாம் அவள் வந்து அனுகிரகம் பண்ணுறாடா சங்கீதம் படிச்சுக்கிறவங்களுக்கு அவள் அனுகிரகிக்கிறாள் ஸ்ரீங்காரலட்சுமி என்பது தாம்பத்திய சௌக்கியத்துக்கு ஏற்பட்டவள் அப்புறம் தராலட்சுமி தராலட்சுமி பூமி நீங்க நிலம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அதுல வில்லகம் இல்லாம இருக்கணும்னா தராலட்சுமி அப்புறம் கிருஹலட்சுமி கிரகலட்சுமிங்கிறது மனைவியை குறிக்கும் நல்ல மனைவி வாக்கணும்னா கிரகலட்சுமி வழிபடணுமா கிராமலட்சுமி ஒரு கிராமத்துக்கும் ஜாதகம் உண்டு இப்போ ஒரு மனிதனுக்கு ஜாதகம் இருக்கிற மாதிரி கிராமத்துக்கு எங்க கிராமம் மகாலட்சுமி எங்கேயாவது ஒரு இடத்துல பிரதிஷ்ட பண்ணணுமா அப்புறம் சாம்ராஜ்ய லட்சுமி ஒரு தேசத்துக்கு அதிபதியாயிருக்கிற அரசன் தன்னுடைய நாடு வளம் பெற வேண்டும் என்றால் சாம்ராஜ்ய லட்சுமி பூஜிக்கணுமா சாந்தி லட்சுமி சாந்தி என்றால் அமைதி மன அமைதிங்கிறது ஒரு பெரிய செல்வம் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லைன்னா அந்த சாந்தி லட்சுமி இல்லைங்கிறது சாந்தி லட்சுமி சாந்தினா பொறுமை பொறுமை என்பது எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை பொறுமைங்கிறது பெரிய தனம் முன்பே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன் ஒரு முறை வாயு பகவான் ஒரு அரசனுடைய பெண்களை பார்த்து ஆசைப்பட்டான் அவர்களை தன்னை மணக்கும்படி வற்புறுத்தினான் தந்தையின் உத்தரவு இல்லாமல் நாங்கள் அதற்கு ஒரு பட என்று சொன்ன உடனே அவர்களை அவன் ஊனமாக்கி விட்டான் கைகாலெல்லாம் வளைஞ்சு போச்சு அப்போ திரும்பி வந்து தன் தகப்பனிடம் முறையிட்டார்கள் வாயு பகவான் நீங்கள் திரும்ப சபித்தீர்களா அப்படின்னு கேட்டலாம் கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல கோபப்படாம இருக்கிறது ஒரு பெரிய புண்ணியம் அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எல்லா புண்ணியமும் தேடி வரும் பொறுமையே தனம் அப்படின்னு சொல்லி இந்த சாந்திய சொல்லுவாங்க அடுத்தது ஆத்மானந்த லட்சுமி ஆத்மானந்த லட்சுமி அப்படின்னா யோகத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு இவளுடைய கடாட்சம் இருந்தால் குண்டலினி சக்தியானது விரைவில் அவர்களுக்கு பலனளிக்கும் அப்புறம் சத்தியலட்சுமி சத்தியலட்சுமி அப்படிங்கிறது பிறர் நமக்கு கொடுத்த சத்தியத்தை அவர்கள் பேச்சு மாறாமல் நிறைவேற்றுவதற்கு இவள் கருணை வேணும் சில பேர் வந்து உங்களுக்கு நான் இவ்வளவு பணம் கொடுப்பேன் கொடுத்துருவேன் சொல்லுவாங்க அந்த பணம் கொடுக்குற சந்தர்ப்பம் வரும்போது நான் அப்படி சொல்லவே இல்லைன்றவாங்க காரணம் என்னடான்னா உங்களுக்கு சத்தியலட்சுமியுடைய கடாட்சம் இல்லைன்னு அர்த்தம் அடுத்து தயாலட்சுமி தயாலட்சுமி வந்து நம்முடைய உள்ளத்திலே கருணை வேண்டும் நம்மோடு பழகுகிற நண்பர்களுக்கும் கருணை வேண்டும் அதுக்கு இந்த தயாலட்சுமியினுடைய அருள் அடுத்தது சௌக்கியலட்சுமி சுகம் என்ற சொல்லிலிருந்து சௌக்கியம் வருகிறது நீங்கள் உக்காந்துருந்தாலும் சாஞ்சிருந்தாலும் படுத்திருந்தாலும் சாப்பிட்டுட்டு அதை சுகரூபமாக அனுபவிக்க கூடிய பிராப்தம் எல்லாருக்கும் வர்றதில்லை இப்போ ஒரு பஸ்ஸில் எல்லாரும் ஒரே காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க ஆனா சில பேர் ஜாலியாக வசதியாக சாஞ்சுக்கிட்டு காலை நீட்டிட்டு போவான் சில பேர் முழு டிக்கெட்டுக்கான காசை கொடுத்துட்டு கா டிக்கெட்டுக்கான வசதி அனுபவிச்சுட்டு போவான் என்ன பண்றது மூணு பேர் உக்காந்துருக்கிற சீட்ல அவன் உக்காந்தான் ரெண்டு பேரும் ஒன்றரை ஒன்றரை ஆளாக உட்காந்துருக்குது ஒரு ஆள் எவ்வளவு கனமாக இருக்கிறாங்க இவனால முழுக்க உக்கார முடியல ஒன்றும் சொல்லவும் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வருவான் அப்போ அந்த சௌக்கியத்துக்கு அவனுக்கு எங்க பிராப்தம் பிள்ளைன்னு அர்த்தம் அடுத்து பாத்தி லட்சுமி பாத்தி லட்சுமி அப்படின்னா கற்புடைய பெண்களுடைய அதி தேவதை பெண்களுடைய கற்பு வளர்வதற்கும் அதனால் அவர்களுக்கு சக்தி வளர்வதற்கும் பாத்தி லட்சுமி இது மாங்கலிய பாகியம் கொடுக்கும் கணவனுடைய அன்பை தேடித்தரும் அடுத்து சத்வலட்சுமி சத்வலட்சுமின்னா கலங்காமை துன்பம் வரும்போது கலங்காத ஒரு திட உள்ளத்தை கொடுக்கக்கூடியது சத்துவலட்சுமி அடுத்து தத்துவலட்சுமி தத்துவலட்சுமின்னா இந்த உலகத்தில் பார்க்கிற பொருள்களை வசியம் பண்றாங்க இருபத்தி தத்துவங்களையும் வசப்படுத்துகிறவர்கள் அதை தத்துவலட்சுமி வணங்க வேண்டும் விஞ்ஞான லட்சுமி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எவ்வளவோ கண்டுபிடிக்கிறாங்க டியூப் லைட்டு மைக் செட்டு இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் தான் ஞானம் அல்லாதது விஞ்ஞானம் அதனுடைய வளர்ச்சிக்கு விஞ்ஞான லட்சுமி வேணும் வீரிய லட்சுமி வீரிய உங்களுடைய ஆற்றல் எதிரியனுடைய ஆற்றலை மடக்கி ஜெயிக்குமானா அதுக்கு வீரியம்னு பேரு அடுத்து சித்தி செழிப்பு அதாவது வளமான லட்சுமி அதாவது குழந்தை பேருக்கு இந்த லட்சுமி உரியவள் அடுத்து கல்யாண லட்சுமி திருமணங்களை கூட்டி வைக்கிறவள் அடுத்து கீர்த்தி லட்சுமி புகழ் வருவதற்கு ஒரு திருமகள் கடாட்சியம் வேணும் சில பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இவங்க உழைப்பாங்க ஆனால் பேர் இன்னொருத்தருக்கு போயிடும் இந்த பிரபலமான இசையமைப்பாளர் எம் எஸ் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில் இவர் ரொம்ப பிரபலமாகறதுக்கு முன்னால் இவர் ஒருத்தருக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போது அவர் என்ன பண்ணுவாரான் டே விஸ்வநாதன் இந்த பாட்டுக்கு டியூன் போட்டு விடான்னு இவர் ராத்திரி பூராக உக்காந்து டியூன் போட்டு அதை அவர்கிட்ட காட்டுவாரான் ஒரு திருப்தியான உடனே அவரை அதே மாதிரி இசையமைச்சு பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவாராம் இவர் ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருப்பாராம் ஆஹா நம்ம பேர் டைட்டிலில் வரப்போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் பார்த்தா அவர் பேர் வருமா இவர் பேர் இருக்காதா அப்போ இவர் என்ன பண்ணாரா அதை பற்றி ஒன்றும் பிரஸ்தாபம் பண்ணிக்கல சண்டை போட்டுக்கலை ஏன்னு கேட்கலை எதுக்குன்னு கேட்கலை பேசாமல் இருந்துட்டார் ஆனால் என்னாச்சு ஒரு காலகட்டத்தில் அந்த குறிப்பிட்ட இசையமைப்பாளர் இவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறாரு அவரை ஆதரிக்கிற முதலாளி இருக்கிறாரே இவங்களெல்லாம் வேலையை விட்டு கூடிய மாதிரி ஒரு நிலைமை கம்பெனி நொடிச்சு போச்சு அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணாரன் இந்த விஸ்வநாதன் மேல உள்ள அன்பினாலே ஒரு வசதியான முதலாளி இன்னொரு படம் முதலாளிகிட்ட கூட்டிகிட்டு போய் ஐயா ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் ரொம்ப திறமையான இசையமைப்பாளர்னு உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அவ்வளவு விட்டியும் இவன் தான் போட்டான் பேர் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் எனக்கு வேலை இல்லாட்டி பரவாயில்ல இவனுக்கு மட்டும் நீங்கள் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஸ்வநாதனை அங்கே அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் இவர் மேலே வந்தாரான் அப்போ உங்களுக்கு திறமை இருந்துட்டா மட்டும் கீர்த்தி வந்துரும் சொல்ல முடியாது திருட்டு எல்லாத்துலேயும் இருக்குது இந்த எங்கம்மா சபிரதம்னு ஒரு சினிமா வெள்ளிக்கிழமை விரதம்னு ஒரு சினிமா ரெண்டும் ஒரே கதை என்னடானா முதல் கதாசிரியன் அந்த படத்தை வந்து படமாக்கிக்கிட்டு இருக்கிற போதே அவங்க திருட்டு இந்த கதையை திருடி இந்த படம் வெளிவரத்துக்குள்ள அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டான் அந்த படம் வந்தப்பறம் இந்த படம் வந்தால் இது ஓடலை ஏன்னா அது ஏற்கனவே வந்த கதைட்டான் ஆக்சுவலாக இந்த கதை தான் ஒரிஜினல் அது ஒரு பெரிய தர்க்கமே நடந்ததுங்க அப்போ புகழ் வர்றதுக்கும் ஒரு எதுக்குற மாதிரி இருக்க விட மூர்த்தி லட்சுமி அடுத்து வர்ச்சோலட்சுமி வர்ச்சஸ்னா முகத்தில் இருக்கக்கூடிய ஞான தேஜஸ் வர்ச்சோலட்சுமி உங்களை யாரும் பார்த்தா நம்பிக்கையா வந்து ஒரு காரியத்தை ஒப்படைக்கணும் வந்து பஸ்ல சில பேர் இடையில இன்டர்வியில் இறங்கி போவாங்க போறபோது இந்த பெட்டியை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்றதுக்காக பக்கத்தில் திரும்புவாங்க அவன் திருமுக மண்டலத்தை பார்த்தோன்னே ஏப்பா இவனையும் திருவான் போல் இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு சீட்டு தள்ளி இருக்கிறாள் பார்த்தா ஐயா இந்த பெட்டியை கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன் வர வரைங்க அப்படின்னு போவாங்க அப்ப இந்த முகத்தை பார்த்தா அவருக்கு திருப்தி ஏற்படலை காரணம் இந்த வர்ச்சி சவண்டை இல்லை அடுத்து அனந்த லட்சுமி அனந்த லட்சுமினா முடிவில்லாத ரொம்ப உயர்ந்து பெரிய வரங்களை கேட்கிறவர்களுக்கு அது ஜெபலட்சுமி ஜபலட்சுமின்னா நீங்க ஜெபம் பண்ற போது மந்திரம் உச்சரிப்பு ஒழுங்கா வரணும் அடுத்தாபில ஜெபம் பண்ணும் போது மனிதர்களுடைய புத்தியை உங்களுக்கு நக்கீரனுடைய கதை தெரியுமா திருமுருகாற்றுப்படை நக்கீரன் தான் பாடினார் ஏன் பாடினார் அவர் நக்கீரன் வந்து தபம் செய்துகிட்டு போது அவருடைய உட்கார்ந்து இருக்கிற மரத்தனுடைய ஒரு பொருள் தொப்புன்னு விழுந்தது அது என்னடான்னு பார்த்தா அந்த பொருள் பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியது பாதி பறவை பாதி மீனா பாத்து இருக்கீங்களா அவங்க தண்டிக்கிறதுக்கு அத்தாரிட்டி இருக்கு வாடா அப்படின்னு எழுதிட்டு போய் ஒரு குகையில அடைக்குது என்னடா செய்தினா ஏற்கனவே அந்த குகையில ஜனத்தொகை ஏராளமா இருக்கு எல்லாம் இந்த மாதிரி கேஸ் தான் தொண்ணூத்தி ஒன்பது பேர் அங்க இருக்கிறாங்க இவர் நூறாவது ஆள் போடா உள்ள நீங்க எல்லாம் ஜெமம் செய்யறீங்களா தவம் பண்றீங்களா உங்க முன்னால என்ன ஜாமான் விழுந்தா உனக்கு என்னடா கண்ண முடி நீ பாட்டு மந்தன் சொல்ல வேண்டியதான தட்டு தட்டி உள்ள குகையில போட்டு கதவு சாட்சி ரொம்ப இருக்கு அப்படின்னுட்டு அவரு முருகனை நோக்கி ஒரு பாட்டு பாடுற திருமுருக ஆற்றுப்படை அந்த திருமுருக ஆற்றுப்படை பாடின உடனே முருகன் தோன்றி அந்த பூதத்தை வதம் செய்து அந்த நூறு பேரையும் ரிலீஸ் பண்ணிவிடு அதனால நீங்க எப்பயாவது ஜெயில மாட்டிக்கிட்டீங்கன்னா திருமுருக ஆற்றுப்படை படிங்க உங்களுக்கு ரிலீஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம ஆந்திரா பிலிம் ப்ரொடியூசர் ஸ்ரீராமலும் என் எஸ் கிருஷ்ணனும் என் கே தியாகராஜ பாகவதரும் கொலகேசரை ஜெயில மாட்டிக்கிட்ட போது திருவி கல்யாண சுந்தரனார் மேல உள்ள அன்பினாலே ஒரு நண்பர் மூலமா திருமுருகாற்றுப்படையை கொடுத்து இதை டெய்லி படிங்க நீங்க ரிலீஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார் அப்ப என் எஸ் கிருஷ்ணன் இத படிச்சா ஜெயில் கம்பி படார் படார் போயிடுமா பூட்டெல்லாம் உடைஞ்சிருமா நம்ம ஆகாசில பறந்து கிருந்து வீட்டுக்கு போயிடுவோமா ஏன் யா வாங்குறீங்க நீங்க அப்படின்னு பரிகாசம் பண்ணிட்டார் எம் கே கொடுத்தா அவர் அம்போன்னு உட்காந்துருக்காரு ஏன்னா அவர் வாழ்க்கையில இப்படி ஒரு நிலம் அவருக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அவர் முன்னால் நிக்கிறது ஆனா பொண்ணா என்ன பேசுறாங்க என்ன கொடுக்குறாங்க என்ன வாங்குறாங்க ஒண்ணுமே பிரங்கே இல்லாம உட்காந்துருக்கிறாரு நீட்னா கூட அவருக்கு பிரங்கே இல்லை அவருக்குடி ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா ஒரு மாசத்துல சீரமு ஒரு திறமையான வழக்கத்தை அட்வொகேட் தானே வாலன்டீராஜா உங்களுக்குதான் தெரியும் வழக்கறிஞர் கட்டிக்காரனா இருந்தா போலீஸ்லேயே நடந்தா கூட கொலை நடக்கவே இல்ல இன்ஸ்பெக்டர் தான் அப்படி ப்ரூவ் பண்ணிடுவோம் இந்திய நாட்டு சட்டம் அப்படி இருக்கு இவர் ரிலீஸ் ஆயிட்டார் இந்த பாக்கி ரெண்டு பேரும் ரெண்டு வருஷம் பயபக்தியா ஜெயிலிருந்து வந்தாங்க அப்போ திருமுருகாற்று படைக்க அப்படி ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நாட்டில் இருக்கு இதுக்கு சொல்ல வரேன்னா ஜபலட்சுமி அப்படி அருள் இருந்தா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் என்ன காரியம் நடந்தாலும் அக்கம் பக்கம் நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க நீங்க குஹைக்கு போக மாட்டீங்க அடுத்து தபலட்சுமி தவம் செய்கிறதுக்கு மன அடக்கமும் அதற்குரிய சூழலும் கிடைக்குமா அடுத்து வைராகிய லட்சுமி வைராகியம்னா ஞானம் வரணும்ன்ற ஆசை பற்று அறணுங்கிற ஆசை இருக்கிறவர்களுக்கு பற்று அறமாட்டேங்குது அவள் தருகிறாள் அப்புறம் மந்திரலட்சுமி ரெண்டு அதோட யந்திரலட்சுமி இருக்கு தாந்திரிகத்தில் ஈடுபடுகிறார்கள் வரைஞ்சு அதன்படி மந்திரத்தை ஜபிச்சு தெய்வத்தை சித்தி பண்றவங்களுக்கு இந்த லட்சுமிய கடாட்சம் வேணும் அதான் கவி காலமேகத்துக்கு அப்படிதான் கிடைச்சது எப்படின்னா திருவானைக்கா கோவில் திருவானை கோவில் இருக்கு இல்லையா திருச்சியில அங்க ஒரு பிராமணர் வந்து யந்திரம் வரைஞ்சு அம்பாளுடைய அதுல அம்பாளை ஆவாகனம் பண்ணி அவள் தனக்கு கவிப்பாடக்கூடிய ஆற்றல் தர வேண்டும் என்று டெய்லி பூஜை பண்ணி வந்தான் அந்த யந்திர சித்தியினாலே அந்த அம்பாள் வந்து ஒரு நாள் ராத்திரி அவர் படுத்திருக்கிற போது அவரை தட்டி எழுப்பி தன் வாயில் இருக்கிற தாம்பூரை எச்சிலை வாய காட்டு அப்படின்னு வாயில வைக்க போச்சான் இவருக்கு பிராப்தம் இல்லை அதனால கோபம் வந்து யாரோ ஒரு போட்டப்பிள்ள வந்து வாயில துப்புக்கிறான்னு சொல்லி போடி எந்த போகும் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார் அப்ப அந்த ஆள் படுத்திருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இந்த காலமேகம் படுத்திருந்தார் அந்த ஆளை தட்டி எழுப்பி யோ உனக்கு வேணுமாயா அப்படின்னு கேட்டிருக்கேன் இதுல என்ன வேடிக்கைன்னா காலமேகத்துக்கு வந்திருக்கிறது அம்பாள்னு தெரியாது அந்த கோவில்ல வேலை பார்க்கற ஒரு தாசி பொண்ணு இவருக்கு ஒரு மோகம் அவ வந்து எழுப்பினாளர்களும் தூக்க விரியில கொண்டா வாயில போடுறார் வாயில போட்டா அம்பாள் பிரசாதம் அவருக்கு கவிமலையா வந்ததுன்னு சொல்லுவாங்க அதான் தாந்திரிக முறையிலே ஒரு தெய்வத்தை வர பண்றது நீங்க வந்து தவம் பண்ணி தெய்வத்தை கூப்பிடுறத விட தாந்திரிக முறையில சீக்கிரம் வரவே எந்த சாமியும் சீக்கிரம் வந்துடும் ஆனால் அதுல கஷ்டம் என்ன தெரியுமா அந்த யந்திரத்தை ஒழுங்கா வரையணும் அந்த தாந்திரிக முறைகளை ஒழுங்கா செய்யணும் மந்திரத்தை ஒரு நா சொல்லணும் ஒரு அக்ஷரம் பிசிக்கிட்டா கூட அதே தெய்வம் உங்களை ஓங்கி அரைஞ்சு விட்டுரும் அவ்வளோதான் நீங்க அரைஞ்சி விட்டுனா பல்லு நினைக்காதீங்க உயிரே போயிடும் அனுப்பிச்சிடும் அடுத்த உறவுக்கு ஆனா நீங்க முறையா செஞ்சீங்கன்னா எந்த தெய்வமும் வந்தோம் அந்த மாதிரி யந்திர பூஜையிலே அயகிரீவர் சக்கர தாழ்வார் நரசிங்க பெருமாள் தனலட்சுமி விநாயகர் முருகன் எல்லா தெய்வத்துக்கும் எந்திரம் இருக்கு மந்திரம் இருக்கு தந்திரம் இருக்கு அது சித்தியாகணும்னா இந்த மூன்று லட்சுமி மந்திரலட்சுமி தந்திரலட்சுமி எந்திரலட்சுமி கலாட்சம்தான்னு சொல்லியிருக்கு அடுத்து குரு கிருபாலட்சுமி குரு கிருபாலட்சுமி அப்படின்னு சொன்ன சில பேரு குருவுக்கு நாயா உழைப்பான் ஆனா நல்ல பேர் கிடைக்காது இன்னொரு சிஷ்யம் வந்து அந்த பேரை தட்டிட்டு போயிடுவான் குரு வந்து ஆசீர்வாதமே பண்ண மாட்டாரு அப்படி இல்லாம குருவுடைய கடாட்சம் கிடைக்கிறதுக்கு குரு கிருபாலட்சுமி அப்புறம் சபாலட்சுமி பிரபாலட்சுமின்னு ரெண்டு லட்சுமி சபாலட்சுமினா ஒரு பெரிய சபையில போய் நீங்க பிரசங்கம் பண்றீங்க அல்லது பாட்டு கட்சி நடத்துறீங்க அல்லது நாடகம் நடத்துறீங்கன்னா அங்க ஜனங்களை கட்டி போடணும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற போக ஒவ்வொருத்தரா எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி பேச முடியும் அதுக்கு விசேஷமான தைரியம் வரும் ஜோக் சொல்லுவாங்க ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்த எல்லாம் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துருந்தார்த்து இவரு நீங்க தாங்க உண்மையான ஆடியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி கிடமைப்பட்டு இருக்கேன் அதுக்கு அவர் பேச்சாடு இருக்க அப்படின்னா அவர் என்ன தைரியத்தில் உட்காந்து பாருங்க அந்த மாதிரி இல்லாம ஒரு சபையானது நமக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அடுத்த சபையினதுக்கு நம்மளுக்கு என்ன பிரியம் உண்டான சபாலட்சுமி வேணுமா பிரபாலுமி பிரபாலட்சுமினா புகழ் தரக்கூடியது கலாலட்சுமி அது வந்து கல்வி சகல கலைகளையும் கல்விகளையும் வருவதற்கு சரஸ்வதி அம்சமாக இருந்து உதவி செய்கிறோம் இவள் தான் வாக்தேவியாக ஐகிரி அவதாரத்திலே வந்தவள் அடுத்து லாவண்யலட்சுமி லாவண்யலட்சுமிங்கிறது பெண்களுக்கு வேண்டியது ஒரு பெண்ணுடைய பேச்சு சொல் செயல்ல வந்து ஒரு நளினம் இருக்கணும் மனசை கவ்வக்கூடிய ஒரு அங்க வரணும் அது லாவணிய லட்சுமி திறகுறாடா அதுக்கப்புறம் வேதலட்சுமி நாதலட்சுமின்னு ரெண்டு வேதலட்சுமிங்கிறது வேத மந்திரங்கள் சித்தியாவதற்குரியவள் நாதலட்சுமி யாருன்னா நாதவ உபாசனை தியாகராஜ சுவாமிகள் நாத உபாசனை மூலமாக ராமரை சாட்சா உபாசனை மூலமாக தெய்வத்தை வர வைக்கிறதுக்கு இவள் அருள் வேண்டுமா அப்புறம் கேத்திரலட்சுமி தீர்த்தலட்சுமி ரெண்டு திவ்யேத்திரங்களுக்கு போய் ஒழுங்கா சேவிச்சிட்டு ஒழுங்கா தீர்த்தம் ஆடிட்டு வர்றதுக்கும் ஒரு பிராப்தம் உண்டு சில பேர் ஒரு கோவிலுக்கு இங்கே இருந்து செலவு பண்ணி போவாங்க போனா அங்க சன்னிதி மூடிடுவாங்க திறக்கிறதுக்குதவை சேவிச்சிட்டு வாங்க கோபுரத்தை சேவிச்சிட்டு ஒழுங்காக நடக்கிறதுக்கு ரெண்டு தீர்த்தம் தான் இருக்கிற குளம் அடுத்து யோகலட்சுமி போகலட்சுமி யோகலட்சுமி அப்படிங்கிறது யோக சாஸ்திரத்துல விற்பனராவதற்கு உதவக்கூடியவள் போகலட்சுமினா உலகில் சுகபோகங்களை முறைப்படி கொடுக்கக்கூடியவள் அதுக்கப்புறம் ஸ்ரத்தாலட்சுமி ஸ்ரத்தானாத் தெய்வ பக்தியை வலுப்படுத்தக்கூடியவள் பல பேர் எனக்கு போதிய பயித் இல்லை அதனாலதான் தெய்வம் வரமாட்டேங்குதுன்னு சொல்றான் அவங்களுக்கு சரத்தாலட்சுமி பக்தியை கொடுக்கிறாள் அதுக்கப்புறம் ஆஹ் வம்சலட்சுமி அதான் சந்தான லட்சுமி நீங்க சொல்றீங்க சந்தானமானது விருத்தியாகணும் சந்தானத்துக்கு ஆரோக்கியம் வரணும் அந்த சந்தானத்துக்கு சந்தானம் உண்டாகணும் அதுக்கு வம்சலட்சுமி ஸ்வஸ்தி லட்சுமி ஸ்வஸ்தி லட்சுமின்னு சாதாரணமா ஸ்வஸ்திக்குன்னு ஒரு சின்னம் பார்த்துருப்பீங்க ரெண்டு எஸ் மாதிரி ரெண்டு எஸ் போட்டுப்பாங்க இன்டர் கிராஸ் பண்றது இது வந்து கையில உள்ளங்களுக்கு இருந்துட்டா தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சொல்லுவாங்க ஜேஆர்டி டாடா கையில அது இருக்குதான் அதனாலதான் அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகி கோடீஸ்வரர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க அந்த ஸ்வஸ்திங்கிற சின்னத்தை வீட்டினுடைய தலைவாசல்ல ஒரு வரைஞ்சி வைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு தானே சூடங்காட்டி இந்த மாதிரி ஸ்வஸ்தி லட்சுமியே நமக அப்படின்னு சொன்னா அங்க அவள் மங்களமாய் இருப்பாள் என்று கோலாகல லட்சுமி கோலாகல லட்சுமினா குடும்பத்தில் என் நேரமும் சந்தோஷமும் சிரிப்புமா இருக்கிறதுக்கு இவ்வளவு அருள் வேண்டும் அப்போதான் பிள்ளைகள் சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு இருக்கோம் ஜெய் ஜெய இருக்கும் கணவன் மறைவு சந்தோஷமாக இருப்பாங்க அங்கே மூர்க்கத்தனமான சண்டைகள் இருக்க மாட்டாள் இது முக்கியமானதா இப்ப நான் சொன்னது மொத்தம் நூத்தி எட்டு நாமம் இருந்தது அவ்வளவும் நான் எழுதிட்டு வந்தேன் இப்பவே சில பேர் மனசுக்குள்ள இந்த ஆளு மகாலட்சுமி இது என்னது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால நம்ம ரொம்பவும் தண்டவாளத்தை விட்டு தாண்டக்கூடாது இல்லையா ஆனா இது உங்களுக்கு முக்கியமான அம்சமாச்சே இது வாய்ப்பு கிடைக்கிற போது உங்களுக்கு சொல்லிடணுமே அப்படிங்கறதுக்காக நான் இதை சொன்னேன் அடுத்து இங்க ஸ்லோகத்துக்கு வாங்க தாத்தா திருஷ்டி பிரசன் அது நேத்திரலட்சுமின்னு சொன்னபோது நான் அதை ஆரம்பிச்சேன் திருஷ்டி பார்வையானது தெளிவாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு அடுத்து திரிபுவன நயனசிய ஆஷோகு திரிபுவனா மூன்று உலகத்துக்கும் நயனா கண் மூன்று உலகத்துக்கும் கண்ணாக இருக்கிறவன் யாரு இந்த சூரியன் இந்த சூரியனுடைய தெளிந்த பார்வை அதாவது தெளிந்த அருள் பார்வை உங்களுக்கு கிட்டட்டும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறார் அது கிடைக்குமான எல்லா பிரச்சனைகளும் தீரும் அந்தந்த ஜென்மாவுக்கு வேண்டிய தேவைகளை இவன் கண்ணா இருந்து கவனிக்கிறான் ஒரு தாய் ஒரு குழந்தைகின்ற தேவைகளை கூடவே இருந்து கவனிக்கிற மாதிரி நம்மளால எட்ட முடியாத உலகத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கெல்லாம் கூட புழுக்களுக்கெல்லாம் கூட அவன் அருள் செய்கிறான் இந்த மண்புழு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இனவெருத்தி செய்யுதுன்னு கேட்டா மண்புழுகள்ல ஆண் புழு பெண் புழு கிடையாது ஒரே புழுதான் பாதி ஆண் பாதி பெண்ன்னு இருக்கும் அப்படிதான் அது என்ன விருத்தி பண்ணிக்கிது அதே மாதிரி நத்தைகளும் அப்படிதான் நத்தைகளும் ஹெர்மோ ப்ரோடை சொல்றது எல்லாம் ஆண்த்தையும் அதுதான் பெண்ணத்தையும் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் எல்லா தேவைகளையும் கவனிச்சு யார் யாருக்கு என்ன என்ன எப்படி எப்படி செய்யணும் அவ்வளவும் கணக்கா செய்யறதுனால அவனுக்கு திரிபுவன நயனம்னு பெயரு மூன்று உலகங்களுடைய கண்ணா இருக்கிறான் அவனுடைய ஆசு ஆசுன்ன உடனே இமிடியட்லி அப்படின்னு அர்த்தம் ஏன் இம்மிடியட்லி எப்படி இருக்கிறாருன்னா இந்த ஸ்லோகத்தின் மூலமா உங்களுக்கு கண் நோய் போகட்டும்னு வாழ்த்துறாரு அப்படி வாழ்த்துற போது வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அப்படியே மந்திரிக் எஃபெக்டோட உடனடியாக உங்களுக்கு நோய் போகிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கண் நோய் போகட்டும் அப்படின்னா அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க சின்ன குழந்தை விளையாடுற போது முழங்காலில் அடிபட்டு லேசா தோல் சீச்சிருச்சு இல்லை ரத்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தாத்தா அந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன்னு ஓன்னு அழுதா கவலைப்படாத சாகிறதுக்குள்ள குணமாயிடும் எட்டு கண் நோய் சரியா போயிடும் அதுவும் சரியா போகல செத்தப்பெரு நிச்சயமா சரியா போயிடும் ஏன்னா உயிரில இருக்கிற போது கண்ணுக்கு நோய் ஏது அப்படி அர்த்தம் வரக்கூடாது இல்லையா அதனால நான் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் பலிக்கணும் பித்துக்குழி முருகதாசு இதனால வந்து இலவசமா இத்தனாயிரம் புத்தகம் அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்தாரு அவருக்கு கண் நோய் போனதுனால தானே அது எதனால போச்சு இந்த மாதிரி வார்த்தைகள் ஆஷு ஹூ அதான் ஒரு படம் படி சொல்லுவாங்க பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் பேசிய வார்த்தை உனக்கு எஜமான் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை பேசாத வரைக்கும் நீங்க வந்து தைரியமா உழவலாம் அதை சொல்லலாம் ஒரு வார்த்தையை கமிட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி சொன்னியாமல நீ அப்படின்னு கேட்டா அப்போ நீங்க பயந்து நடுங்கிதான் அப்புறம் வாடணும் அது போல சொல்ற வார்த்தையானது அமங்கலமான வார்த்தை வந்துட்டதுன்னா நாளைக்கு மயூரகவி மேல எவ்வளவு தூரம் வந்து சார்ஜ் வரும் நல்லா இருந்தாலும் அமைஞ்சு போயிச்சு இந்த பாட்டை சொன்னதுனால என்ன நான் முன்பு பல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு புலவர் வந்து ஒரு ஜமீன்தார போய் வாழ்த்தினாராம் இன்று முதல் உமக்கு மாடும் சிறக்கும் அப்படின்னாராம் மாடம்னா வீடுகள்லாம் சிறக்கும் அப்படின்னு என்னாச்சா மறுநாள் அஞ்சு மாடு இறந்து போச்சா மாடு அஞ்சு இறக்கும்னு ஆகி மாடும் சிறக்கும் அப்படிங்கறத பிரிச்சீங்கன்னா மாடு அஞ்சு இறக்கும்னு ஆகி போகுது இதை நச்சு அவருக்கு தெய்வ வாக்கு இருந்ததுனால அஞ்சு மாடு செத்து போச்சு அந்த பாவி பைய வந்தா மாடு அஞ்சு இறக்கும்னா மாடுன்னு செத்தே போச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது வார்த்தையானது எப்படி இருக்கணும்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தரக்கூடியதா இருக்கணும் அதான் ஆஷுங்கிற வார்த்தையை ஞாபகமா சேர்க்கிறாரு யாருக்குமே கண்ணோயானது ரொம்ப நாள் கழிச்சு குணமாகட்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்காது உடனடியாக குணமாகணும் தான் இருப்பாங்க ஆஷுகு யுஷ்மத் விருத்தம் யுஷ்மத்னா உங்களுடைய விருத்தம்னா அமங்கலமான உங்களுக்கு தேவை இல்லாத உங்களுக்கு தேவையில்லாதது என்னென்னலாம் இருக்கோ இந்த கண்ணோயும் போகட்டும் இதுவும் சரியாகட்டும் அப்படிங்கிறார் தேவையில்லாத என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதா தேவையில்லாத இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் இந்த மெக்சிகோ நகரில் ஒரு கிராமமா இந்த கிராமத்துக்கு பேரு அடாகாடராஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஊர்ல மொத்தம் எண்ணூறு வீடுகள் தான் இருக்குதான் எண்ணூறு வீட்டுல ஒரு வீட்டுக்கு நாலு பேர்னு வச்சுக்கிட்டா கூட எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க ஆனா அந்த ஊர்ல மொத்தம் எிகள் ரெண்டுத்திம் எலிகள் இருக்காம் லட்சத்தி எலிகள் அப்போ இந்த கிர சேர்ந்தவங்க எல்லாம் கவர்மெண்ட்ல போய் முறைகிட்டு இருக்கிறாங்க நீங்க தான் எங்களுக்கு செய்ய வேண்டும் அப்போ இந்த எலிகளை பிடிக்கிறதுக்கு பொறி வைக்கிறதுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்க முடியும் அதனால விஷம் வச்சு கொள்ளலாம்னு சொல்லி விஷம் வச்சா அந்த எலி விஷத்தை சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டு மறுநாள் ரொம்ப ஆரோக்கியமா வந்து நிக்கிதுல அப்படினா எப்படிப்பட்ட எலிகள்னு பாத்து அப்ப அந்த அரசாங்கம் பார்த்துச்சு என்னடா இப்படிப்பட்ட எலிகள் நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்ல அப்படின்னு ஒரு மந்திரி எவ்வளவு யோசனை சொல்லிருக்காரு பூனைகள் அனுப்புவோம் எலிக்கு பூனைதான் சரி அப்போ ஒரு பூனை நூறு எலி வீதம் காலி பண்ணட்டும் என்று எழுநூறு பூனைகள் அனுப்பினார் அரசாங்க செலவுல விதவிதமான நிறங்கள்ல விதவிதமான தோற்றங்கள்ல எழுநூறு பூனைகள் அனுப்பப்பட்டன ஒரு வாரம் ஆன உடனே ரிசல்ட் என்னன்னு இருந்து ரிப்போர்ட் கேட்டு வந்தான் எழுநூறு பூனைகள் அனுப்பினா எத்தனை எலி போயிருக்கு அப்படின்னு இங்கிருந்து ரிப்போர்ட் போச்சா முன்னூத்தி ஐம்பது பூனை ஓடி போயிடுச்சு முன்னூத்தி ஐம்பது பூனை செத்து போச்சு அப்படின்னா இந்த எலியில அவ்வளவு அபாயமான எலியா இருக்கணும் இந்த எலி பூனை ஒரு கடி கடிச்சா பூனை செத்தே போயிடுது ஒரு பூனை சாகுறத பார்த்துட்டு மத்தபோனை ஓடிடுது இப்படி ஒரு எலி தொலை இந்த உலகத்திலேயே கிடையாது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு லேட்டஸ்ட் ரிப்போர்ட் நான் சொல்றது இன்னைக்கு லேட்டஸ்ட் ரிப்போர்ட் இன்னைக்கு இதே நேரம் அந்த கிராமத்து ஜனங்க இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எலி தொலையால் அவதிப்பட்டு இருக்காங்க எப்படி சாகடிக்கிறது தெரியல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அரசாங்கம் எங்களுக்கு அதிகமா ரெவன்யூ வராத கிராமம் அதிகமா நன்மை அடையில உங்களால் செலவு பண்ண முடியாது பெஸ்ட் ஐடியா என்னன்னா இந்த எலிகளோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இப்ப லேட்டஸ்ட் அறிக்கை அப்போ மருந்துக்கு சாகாத எலி பூனையை சாகடிக்கக்கூடிய எலி பொரியல் சிக்காத எலி மக்களை விஞ்சும் எலி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்துருச்சு இது தொல்லை இல்லையா என்ன தொல்லையா இருந்தாலும் நீக்குவான் யுஷ்மத் விருத்தம் உங்களுக்கு விரோதமான அமங்கலமாய் இருக்கக்கூடியது எதுவானாலும் சரி அது சூரியன் நீக்கட்டும் அப்படிங்கிற வத்தியாத்து வத்தியாத் அழிக்கட்டும் நாசம் பண்ணட்டும் வதை அப்படிங்கிற சொல்லுகள் தான் வருது வதம் பண்ணினான்னு வருது இல்ல சூரபத்மனை முருகன் வதம் பண்ணினாங்க நாசம் பண்ணட்டம் பிரத்னசிய பிரத்ன அப்படின்னா சூரியனுக்கு ஒரு பேரு அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னா சாதாரணமா மரத்தனுடைய ஆணி வேருக்கு பிரத்னகன்னு சொல்லுவாங்க எது ஸ்ட்ராங்கா வேறு உள்ளதா பிடிச்சுக்கிட்டு இருக்குதோ அதுக்கு பிரத்னகன்னு பேரு இப்ப சூரியன் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஆணி வேறாக ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டு மற்றவற்றை இயக்குறான் இல்லையா மற்ற கிரகம் எல்லாம் சுற்றுது ஆனால் சூரியன் அங்கே தானே நிக்கிது அப்போ தான் நிலையா இருந்து கொண்டு மற்றவற்றை சுத்துக்கிறான் இப்ப சினிமாவில வந்து கதாநாயகன் கிட்ட என்ன சொல்றான் டைரக்டரு கதாநாயகன் நீங்க கையில தூக்கி வச்சுக்கிட்டு கிருரன்னு சுத்தணுங்க இந்த வரிக்கு இந்த மூணாவது ஸ்டாண்ட்ஸ் அவருக்கு வர்ற வரி அப்படிதான் அப்படின்னு சொல்றான் இப்ப தூக்கி சுற்றுற போது அவன் தாங்காம இவன் பொதிர்களை விழுந்துடுறான் இவன் மேல அவ விழுந்து அவ எந்திரிக்கிட்டா இவனால எந்திரிக்க முடியல காமன் நேரத்துக்கு அப்படியா போகுது டேமேஜ் காரணம் என்ன இவனுக்கு ரூட் ஸ்ட்ராங் இல்ல ஒருத்தைய தூக்கி முதல்ல நிலையா அடிக்கணும் தான் மற்றவர்களை தாங்கக்கூடியவர்களாயிருந்து ஆணிவேராய் நிலையாய் இருக்கிற பொருள் பிரத்னகா சூரியனுக்கு இந்த இலக்கணம் பொருந்தும் அதனால அது பிரத்னகன்னு சொல்றான் இப்ப மேல்நாட்டுல ஒருத்தர் சமீபத்துல தன் தலைமுடிகிறனாலே ஒரு விமானத்தை பதினைஞ்சு மீட்டர் இழுத்து தலைமுடியில கைத்தை கட்டி அந்த கைட்டின் மறுமனையில ஒரு விமானத்தை கட்டி இழுத்து இழுத்தா என்ன நிக்க போகுது சொல்லுங்க அப்ப ரூட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த சன் வந்து ரூட் ஸ்ட்ராங் ஆயிருந்து ஏனைய கிரகங்களை ஆதரிக்கிறவனாய் இருக்கிறான் அதான் பிரத்னகிற சித்தாஞ்சன விதிர் அப்பறக அப்பறன்ன இன்னொன்றுன்னு அர்த்தம் என்ன இன்னொன்று சித்தாஞ்சன விதி சித்தாஞ்சனம் என்றால் கண்ணுக்கு போடக்கூடிய ஒரு மருந்து அதாவது மூலிகாஞ்சன மருந்துன்னு அந்த காலத்துல கண் என்ன பண்ணுவாங்கன்னா இமையை மூட சொல்லிட்டு இமை மேல ஒன்று தடை விடுவாங்க அதுக்கு எவ்வளவு எஃபெக்ட் இருக்குதுன்னா கண் நோயில் இப்போ பத்து போடுற அயோட்ஸ் தருவோம் மேல அயோடாக்ஸ் உள்ள வந்து வழி சரியா போடுதில்லை அது மாதிரி சில மருந்துகள் நாட்டு மருந்துல உண்டு அதுக்கு சித்தாஞ்சனம்னு வேறு இப்ப இவர் என்ன சொல்ற இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சித்தாஞ்சனமா இருக்கட்டும் உங்கள் கண்களுடைய சகல நோயையும் போக்கட்டும் இது இன்னொரு நாட்டு மருந்தா இருக்கட்டுமே நீங்க போடுற மருந்து பக்கம் இருக்கட்டும் இந்த மருந்து இவனுடைய அருளாலே உங்களுக்கு கண்ணோய் சரியாகட்டும்ங்கிறார் சித்தாஞ்சனம் என்றது கண்மை அதாவது மருந்தாக பயன்படக்கூடிய மை ஏன்னா இப்போ அலோபதியில வந்து எல்லா விதமான மருந்துக்கும் ஆப்டர் எஃபெக்ட்ஸ் வந்துருது பிபிக்கு மாத்திரை ஸ்ட்ராங்காக போட்டீங்கன்னு சொன்னா உஷ்ணு அதிகமாக போகுது வாயெல்லாம் வெந்து போகுது சுகருக்கு மாத்திரை ஸ்ட்ராங்காக போட்டீங்கன்னா ஜாண்டிஸும் வந்துருது இதுக்கு அதிகம் போட்டீங்கன்னா அது அதிகமாகுது ஒண்ணுக்கு ஒண்ணு பயங்கரமான விளைவுகள் உள்ளதா இருக்கு நீங்க வந்து ஒரே சமயத்தில் ஜாண்டிஸும் டைஃபாய்டும் ஒரு ஆளுக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நண்பர் பாடுபட்டு ஒரு வயது எழுந்து வந்திருக்கிறார் காரணம் என்னன்னா அந்த நோயை மட்டுமே அவங்க பாக்குறாங்க அந்த நோயினுடைய பக்க விளைவுகள் என்ன அதனுடைய ரூட் என்ன நம்ம ரூட்டை வெட்டணுங்கிற நோக்கம் இருக்கிறது இல்லை அதுலதான் அந்த மருத்துவத்துல ஒரு பெரிய கோளாறு அந்த நன்மைகள் இருக்க என்ன இன்ஸ்டன்ட் எஃபெக்ட் கிடைக்கும் சர்ஜிக்கல் சில கட்டிகள் குணப்படுத்தலாம் ஆபரேஷன் தேவையில்லாத கேஸுக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லையா ஒருத்தர் ஒரு புதுக்கவிதை பத்திரிகை பார்த்தேன் வழிப்பறிகள் நடத்துகின்றன டாக்டர்களுடைய கத்திகள் அப்படின்னு என்னடா சொல்றேன் அப்படின்னா ஆபரேஷன் பண்றேன் பண்றேன்னு சொல்லி வர்றவங்க கிட்ட பத்தாயிரம் எதாயிரம்மெண்ட் பண்றதாக சொல்றாங்க அப்படி இல்லாமல் உங்கள் கண் நோய்கள் நீங்குவதாக அப்படிங்கிற அந்த மருந்து போல அப்பற மற்ற இன்னொரு மருந்து போல இருக்கட்டும் அடுத்தது பிராகத்தன பிராகன கிழக்கே உள்ளது அர்த்தம் கிழக்கே என்ன உள்ளது என்றால் சூரியனுடைய கதிர்கள் உள்ளது பிராக்தனக அர்ச்சி பிரச்சாரக அர்ச்சி கதிர்கள் பிரச்சாரம்னா வீசுதல் அதாவது பரவுதல் கிழக்கே உள்ள சூரியனுடைய கதிர்வீச்சானது உங்களுடைய கண் நோயை உங்களுடைய சகல கஷ்டங்களையும் போக்கட்டும் அப்படிங்கிற பிராக்தனக அதாவது கிழக்குங்கிறது அவ்வளவு மங்களமான திசை குளிக்கிற போது நீங்க கிழக்கு பார்த்து குளிக்கிறது உத்தமம் இல்லங்க குளிக்க முடியாதுங்க குளிக்கிற போது சர்க்குலாம் குளிப்போம் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க குளிச்சு தொலைங்க வேணாங்களே ஆனா கடைசியில குளிச்சு முடிச்ச உடனே ஒரே ஒரு மகு தண்ணி எடுத்துக்கிட்டு கிழக்கு நோக்கி நின்று பார்த்து ஆனா முதல்ல கிழக்கு எது நிர்ணயம் பண்ணிக்கிங்க ஏன்ன இந்த காலத்துக்கு மனுஷங்களுக்கு பாத்ரூம் குள்ள போன உடனே சார் கிழக்குங்கிறது நான் வானத்தை பத்தான் சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க அதனால பாத்ரூம் எழுதிக்குங்க இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு கிழக்கு நோக்கி நின்றுகிட்டு அந்த ஒரு மக தண்ணி எடுத்துட்டு தலைக்கு மேல ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஊத்துனீங்கன்னா அது சாட்சாத் கங்கா ஸ்தானம் ஆகுதுன்னு சகல பாவங்களும் போகுது அந்தக்கு உங்களுக்கு நாள் நல்லபடியா இருக்கும் கூடுமான வரைக்கும் குளிக்கிறது போற கிழக்க பார்த்தே செய்யுங்க ரொம்ப நல்லது வடக்க பார்த்து குளிக்கிறதா ரொம்ப அமங்கலமானது சாவு வீட்டில செய்ய வேண்டிய சமாச்சாரம் ஆனா நம்ம பெரும்பாலான ஜனங்க வடக்குது கிழக்குதுங்கிறத பத்தி கவலை இல்லாமட்டு எல்லா காரியத்தையும் எல்லா திசையுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதான் சொல்ற கிழக்கினுடைய மங்கள தன்மையை பேர் சொல்ற கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்ததுங்க என்ன அப்படின்னா காலையில எந்திரிச்சே குளிச்சிருவாரா குளிச்சிட்டு சாப்பாடு மற்ற வேலைகள்லாம் உண்டு மத்தியான அவருடைய என்னன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே தட்டா போட பாத்ரூம்குள்ள போய் தலையோடு மறுபடியும் குளிச்சிருவாரு இப்போ தூங்குற விஷயத்துல நாமனும் கண்ணதாசன் ஒண்ணுதான் ஆனா தூங்கி எந்திரிச்ச பிறகு கண்ணதாசன் வேற நாம வேறான் என்னன்னா மத்தியானம் தூங்கி தரிசனும் காலையில் குளிச்சிட்டோம் இப்போ மறுக்கிறது குளிக்கணும் அப்படின்னு சும்மா போய் அந்த கண்ணை மட்டும் லேச தண்ணி தூட்டு அப்படி அப்படி அப்படி டச்சிங் எல்லாம் பண்ணி நீங்கள் வந்துடுவாங்க ஒரு டீ குளிச்சா சரியா போச்சு அப்படின்னு அது ஏன்னா பகல் மூதேவி வந்து உக்காருதுன்னு சொல்கிறேன் எவன்டா பகலில் தூங்கலாம் அந்த பழ கொலைச்சி சொல்லி இந்த மூதேவி ஆவலாம் அலைகிறாடா கூடுமான வரைக்கும் பகல் தூக்கத்தை அவாய்டு பண்ணுங்க ஆனால் சொன்னால் ஆமாமான்னு கேட்டுக்கிறாங்க அப்புறம் வெளியே போகும்போது என்ன பேசிக்கிறாங்க இந்த ஆளுக்கு என்னையா தெரியும் பகல் தூக்கத்துடைய அருமை நல்லா ஃபுல்லோடு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்து ஃபேனை போட்டு ஒரு ஹவர் தூங்கினா அந்த சொர்க்கமே சொருக்கம் அதை விட அதுக்கப்புறம் எந்திரிச்சா எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுது ரொம்ப டபுள் ஆக்டிவிட்டியாக நம்ம இருக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதனுடைய பீடைகள் நிறைய இருக்கு சீக்கிரமாக தொப்ப வைக்கணும்னு சொல்றாங்க பகலில் தூங்குறவங்களுக்கு அப்போ இந்த அப்படி தூங்குனிங்கன்னா இதையாவது செய்க என்னன்னா நான் தான் காலையிலேயே குளிச்சுட்டேனே அப்படிங்காம மறுபடி குளிச்சிட்டாங்க ஒரு தடவை தூங்கி எந்திரிச்சீங்கன்னா மறுபடி இருபத்தி எட்டு வந்து பிடித்து விடுகிறது பிரார்த்தனும் ஒளி பிரச்சார என்பது கதிர் வீச்சு அதாவது இல்ல பல இடங்களுக்கு இப்ப வந்து ஹிந்தி பிரச்சார சபான் போட்டிருப்பாங்க தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபா பிரச்சாரம் என்ன அரசியல் கட்சியெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளர் பிரச்சார பீரங்கி பிரச்சாரம் என்றால் ஆக்சுவலா வார்த்தை சாரம் என்றால் நடத்தல் அர்த்தம் சாரணர்கள் சாரர்கள்னா ஒற்றர்கள் யாரு நடக்கிறாங்களோ அவங்க சாரர்கள் சர என்றால் நடத்தல் பிர என்றால் வெகு நடத்தல் பிரச்சாரம் என்றால் இங்க இருக்கிற ஒரு கருத்தை அந்நிய நாட்டுக்கு நடக்க வைக்கிறோம் செய்தி தானே நடக்காது மனுஷன்தான் நடக்க வைக்க முடியும் தன் வாயால இன்னொரு நாட்டுல போய் சொல்லும் போது அது பிரச்சாரமாகிறது இங்கே நடந்தது அங்க நடக்குது அப்ப தக்ஷிண பாரத் இந்திய பிரச்சார சபா என்ன அர்த்தம் அப்படின்னா தென்னிந்தியா முழுக்க இந்தியை நடக்க வைக்கிறோம் இந்தியை நாங்கள் பரப்புகிறோம் நடக்கிறது இப்ப இந்த ஊர்ல பிரெஞ்சு பென்ஷனர்ஸ் எல்லாம் ஒரு மெக்கானிசம் ஒழுங்கா ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு கேட்கறதுக்கு நடக்குதான்றாங்க நம்ம வீட்டுக்கு தெரியனு வருவாங்க எங்க உங்க வீட்டுல போன் நடக்குதா அப்படின்னு கேக்குறாங்க தமாஷா எங்க வீட்டுல போன் தான் நடக்கிறது இல்லை நாங்க தாங்க நடக்கணும் போது என்ன அர்த்தத்தில் ஒருவோட பிரெஞ்சு கி இருக்கோ என்னமோ தெரியல அது மாதிரி இங்க நடத்தல் அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு செல்லுதல் இப்போ இந்த சூரியனுடைய கதிர்கள் பிரச்சாரம் ஆகுறதுன்ற பிரச்சாரம் ஆகுதுன்னா மைக் அர்த்தம் இல்லை இங்க கிழக்க இருக்கிற சூரியனுடைய கதிர்கள் பல திசைகளுக்கும் மேற்கு வரைக்கும் போய் சென்று ரீச் ஆகுது அப்போ அந்த கதிர்வீச்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணுது அப்படின்னா அது சும்மா உங்களை தாண்டி போகாம உங்களை தாண்டி போறபோது உங்கள் கண் நோயை நீக்கிவிட்டு உங்கள் துன்பங்களை போக்கிவிட்டு உங்களை அதிர்ஷ்டசாலிகளாக ஆக்கிவிட்டு மேற்கு திசையை சென்று சேரட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறேன் அப்போ நீங்க கண் விஷயமா இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிக்கலாம் மற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுங்க ஏறக்குறை இப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் கண் இருக்கு இப்ப அமெரிக்காவிலாம் என்ன பண்றாங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பவர்ஃபுல் லென்ஸ் வச்சு லைட் வச்சு அடிச்சு பாக்குறான் அவன் என்ன சொல்றான் இந்த குழந்தைக்கு ரெட்டினா சரியில்லை ராட்ஸ் சரியில்லை கோன்ஸ் சரியில்லை அப்படின்றான் அதாவது விழித்திறையின்னு ஒண்ணு இருக்கு நம்ம பார்க்கற ஒரு பிம்பமானது கண்ணுடைய பின்புறத்திலே போய் விழுது அதை தான் அந்த விழித்திரையில விழக்கூடிய காட்சியை வாங்கி உள்ள மூளைக்கு அனுப்புறதுக்குன்னு சொல்ல சில உறுப்புகள் இருக்கு மெல்லி உறுப்புகள் இருக்கு கோன்ஸ் அண்ட் ராட்ஸ்ன்னு சொல்றான் அது ஒழுங்கா இல்லைன்னா உங்களுக்கு பார்வை தெளிவா இருக்காது அந்த கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் இப்ப ஏறக்குறைய எல்லா குழந்தைகளுக்கும் பிறக்கும் இன்எஃபெக்டிவா இருக்குன்றான் அதனால காரணம் என்னன்னா தெய்வ அருள் இல்லாததுனாலதான் இப்போ சமீபத்தில் இந்த பூகமும் வந்ததுக்கு காரணம் முக்கியமான காரணம் போதிய தெய்வ பக்தி இல்லை மக்கள் ரொம்ப லோகாயுதமாகிவிட்டார்கள் மிகவும் உலகில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று எல்லா மத பிரச்சாரர்களும் ஆங்காங்கே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் பொய் இல்லை அது உண்மைதான் அப்போ இந்த கண்களுக்கு அந்த ஒளி வரணுமான இந்த பிரச்சாரமானது சூரிய கதிர் பிரச்சாரமானது அவர்களுக்கு நன்மை செய்யட்டும் என்று சொல்ற இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை படிச்சேன் நிச்சேஷம் அம்பக अनुकारी स्टोक, स्टोक अपनीत अस्ते दोश दाता प्रसवुन अचीर अस्तोष अयन आशु युष्मन विधि प्रिची அதனால் நீங்கள் என் புசத்தில் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு மாதிரி படிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எளிதாக இருக்கணுங்கிறதுக்காக பிரித்து பிரித்து படிக்கிறேன் இன்றைய உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய் அமையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடம் பிடித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் இங்கே அடுத்து இருமுடி கட்டுறது ரெண்டாம் தேதி தானே அதனால நீங்கள் தொடர்ந்து எல்லா உபன்யாசங்களுக்கும் இங்கேயே வரலாம் நாளைக்கு இங்கே வியாழக்கிழமை சுந்தரகனத்துக்காக சந்திப்போம் ஜெயஸ்ரீமன்